நூற்றி எண்பத்தி ஐந்து அப்துல்லாஹன் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நபிசல்லும் அவர்கள் எப்படி ஒழு செய்தார்கள் என்பதை எனக்கு நீர் செய்து காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு அப்துல்லாஹின் ஜெயித் அலி அல்லாஹன் அவர்கள் ஆம் என்று கூறி தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள் இரு முன் கைகளிலும் இருமுறை கழுவினார்கள் பின்னர் மூன்று முறை வாய் வாய்பப்பளித்து ம இரு கைகளையும் தலையில் வைத்து முன்னே கொண்டு சென்று பின்பு கைகளை பின்னே கொண்டு வந்து தலையை தடவினார்கள் அதாவது தம் இரண்டு கைகளையும் தலையின் முன்பகுதியில் வைத்து பிடரி வரை கொண்டு சென்று பிறகு அப்படியே எந்த இடத்திலிருந்து தடவ ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார்கள் பின்னர் தம் இரு கால்களையும் கழுவினார்கள்